ஒரு அடியானின் தொண்டை குழிக்குள் உயிர் வந்து சேரும் வரை நிச்சயமாக அல்லாஹ் பாவ மன்னிப்பு கோருவதை ஏற்றுக்கொள்கிறான் என்று நபிஹா அலிஹு வசல்லம் அவர்கள் கூறினார்கள் திருமதி மூன்று